வணக்கம் நச்சினையின் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது செய்தி சேவை டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு கார்த்திகை மாதம் இருபதாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளேடுகளில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் ஒ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் கட்சி நிர்வாகிகள் மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர் திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கும்போது விஷாலுக்கு ஆதரவு தெரிவிப்பது ஏன் என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்புவுக்கு கராத்தே தியாகராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார் மாயமான மீனவர்கள் குறித்து கணக்கெடுப்பு கூட நடத்தாமல் குமரியில் அமைச்சர்கள் முகாமிட்டு என்ன பயன் என்று புயல் சேதத்தை பார்வையிட்டு மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளாா் ஊக்கி புயலின் தாக்கத்தால் கடலுக்குள் மாயமான மீனவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது மீன்வளத்துறையின் தகவல்படி இன்னும் தொண்ணூத்தி மீனவர்களை மீட்க வேண்டியுள்ளது ஆனால் இந்த எண்ணிக்கையை அரசு குறைத்து சொல்வதாக மீனவ பிரதிநிதிகள் தொடர்ந்து புகார் கூறுகின்றனர் மணல் குவாரிகளை மூட பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து செய்யப்பட்டுள்ள முறையீட்டை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார் தேசிய வருவாய் வழி திறன் படிப்பு உதவித்தொகை திட்டத் தேர்வு தேதி மாற்றப்பட்டுள்ளது என்று அரசு தேர்வுகள் இயக்குநர் வசுந்தரா தேவி தெரிவித்துள்ளார் சென்னை வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறாது தமிழகத்துக்கு பாதிப்பு இல்லை என்று தமிழ்நாடு வெதர்மன் கூறியுள்ளார் டூ ஜி ஊழல் வழக்கின் தீர்ப்பு டிசம்பர் ஒன்றாம் தேதி அறிவிக்கப்படும் என சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவராக பதவியேற்கவுள்ள ராகுல்காந்திக்கு குஜராத் சட்டப்பேரவைத் தேர்தல் பெரும் சவாலாகிவிட்டது இதன் முடிவுகளை பொறுத்தே வரும் மக்களவைத் தேர்தலில் அவரை பிரதமர் வேட்பாளராக எதிர்க்கட்சிகள் ஏற்கும் என தெரிகிறது தமிழகம் மற்றும் கேரளாவில் நிகழும் பதற்றமான சூழ்நிலைக்கிடையில் கடலோர காவல்படை லட்சத்தீவில் இருந்து எழுபத்தி மீனவர்களை மீட்டுள்ளது அயோத்தியில் சர்ச்சைக்குரிய ராமஜென்ம பூமி பாபர் மசூதி சர்ச்சை தொடர்பான விசாரணை அடுத்த ஆண்டு பிப்ரவரி எட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஜெயலலிதாவின் துணிச்சலான நிர்வாகத்தை கண்டு வியந்திரிக்கிறேன் என்று கர்நாடக மாநில பாஜக தலைவர் பி எஸ் எடியூரப்பா பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் எனது எம்பி பதவியை பறித்தாலும் ஜனநாயகத்தை காப்பாற்ற எனது போராட்டம் தொடரும் என ஐக்கிய ஜனதாதள அதிருப்தி தலைவர் சரத் யாதவ் கூறியுள்ளார் ில் அரசு ஊழியர்களை விசாரணையில் இருந்து பாதுகாக்கும் மாநில அரசின் அவசர சட்டம் காலாவதியானது பாகிஸ்தானில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள பொது தேர்தலில் கூட்டணி வைத்துக் கொள்ள விரும்பினால் ஹபீ சையத்தை வரவேற்பேன் என்று முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷாரப் திட்டவட்டமாக கூறியுள்ளார் ஆறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்கா வருவதற்கு தடை விதிக்கும் டிரம்ப் அரசின் நடவடிக்கையை முழு அளவில் செயல்படுத்த அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது ஏமன் நாட்டின் அதிபராக இருபத்தி இரண்டு ஆண்டுகள் பதவி வகித்த அலி அப்துல்லா சலே கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலால் கொல்லப்பட்டார் அமெரிக்காவும் தென்கொரியாவும் இணைந்து விமானப்படையின் போர்பயிற்சியை துவங்கியுள்ளனர் பாகிஸ்தானுக்கு சாலை அமைக்கும் திட்டத்திற்கு வழங்க இருந்த நிதியை சீனா நிறுத்தி வைக்க திட்டமிட்டுள்ளது வணிகச் செய்திகள் சர்வதேச அளவில் முன்னணி மென்பொருள் நிறுவனமான மைக்ரோசாப்ட் தமிழ் மொழிபெயர்ப்பு வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு நேற்று பதினைந்து காசுகள் உயர்ந்து அறுபத்தி நான்கு புள்ளி இரண்டு ரூபாயாக உள்ளது சர்வதேச அளவில் ரியல் எஸ்டேட் முதலீட்டு நிறுவனமான ஹைன்ஸ் டாடா ஹவுசிங் நிறுவனத்தின் மும்பை குடியிருப்பு திட்டத்தில் ரூபாய் நூற்றி கோடி முதலீடு செய்ய உள்ளது விஜய் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள மோசடி குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று லண்டன் நீதிமன்றம் உத்தரவிட்டது வெங்காயை மற்றும் தக்காளியின் விலை 15 முதல் இருபது நாட்களில் குறையும் என மத்திய விவசாயத்துறைசெயலர் எஸ் கே பட்நாயக் கூறியுள்ளார் போட்டியில் ரன்கள் வெற்றி இலக்கை எதிர்த்து ஆடிவரும் இலங்கை அணி நான்காம் நாள் ஆட்டமுடிவில் மூன்று விக்கெட் இழப்புக்கு ரன்கள் எடுத்துள்ளது இங்கிலாந்துக்கான டெஸ்ட் தொடரில் நான்காம் நாள் முடிவில் இங்கிலாந்துஅணி நான்கு இழப்புக்குஆறு ரன்கள் எடுத்துள்ளது இன்னும் வெற்றி இலக்கியடைய நூத்தி எழுபத்தி ரன்கள் எடுக்க வேண்டும் ஹாமிங்டனில் ஒன்பதாம் தேதி தொடங்கும் வெஸ்ட் இண்டீஸ் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்டில் கேப்டன் ஹோல்டருக்கு விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது ஜனவரி ஐந்தாம் தேதி தொடங்கும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான பதினேழு வீரர்கள் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு எதிரான ஒரு தொடருக்கு ஓய்வு அளிக்கப்பட்ட கேப்டன் விராட் கோலிக்கு டி தொடரிலும் ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது இந்த அணியில் தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது திரைச்செய்திகள் சென்னை சர்வதேச திரைப்பட விழா டிசம்பர் பதினான்காம் தேதி தொடங்குகிறது ஸ்வீடன் இங்கிலாந்து ஜெர்மனி கொரியா இந்தியா உள்ளிட்ட 50 நாடுகளின் 150க்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் இந்த விழாவில் திரையிடப்பட உள்ளன மாரி படத்தில் வில்லனாக நடித்த விஜய் யேசுதாஸ் இப்போது படைவீரன் படத்தில் ஹீரோவாக களமிறங்கியிருக்கிறார் அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் அதர்வா நயன்தாரா நடிப்பில் உருவாகி வரும் இமைக்கா நொடிகள் திரைப்படம் ஜனவரியில் வெளியாகும் என்று படக்குழு அறிவித்திருக்கிறது இனிமேல் எந்த விளம்பரங்களிலும் நடிக்கப்போவது இல்லை என்று வேலைக்காரன் வெளியீட்டு விழாவில் சிவகார்த்திகேயன் பேசியுள்ளார் மூத்த ஹிந்தி நடிகர் சசிகபூர் மும்பையில் திங்கட்கிழமை மாலை காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்